اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما تصبوا فقد احتملوا 부ثانا واسما مبينا صدق الله العظيم وقال النبي عليه الصلاه والسلام مَن آذَى مُسْلِمًا فَقَدْ آذَانِي وَمَن آذَانِي فَقَدْ آذَى اللَّهُ رواه تبراني صدق رسول الله صلى الله عليه وسلم اللہ و تارلالنم نهرتاً بڑیونم سرولوه رچخن ماهی اللہ جل سبحانه و تعالی و رونکے புகழ் அனைத்தும் உரித்தாகுக அல்ஷந்தொலில்லா சலாத்தும் சலாமும் கருணை மேடேற்றமும் அகிலத்துக்கு ஒரு அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சகாபாக்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் அல்லாஹு அலாவுடைய நல்லடியார்கள் ஆகிய முஸ்லீம்கள் அனைவர்கள் பெயரிலும் உண்டாவதாக நாளிலே ஜும்பாவனுடைய கடமை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹனுடைய வீட்டில் ஒன்று குழுமி இருக்கும் இறைதேச செல்வர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மலை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு பயந்து அங்கு நடந்து கொள்ளுமாறு எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளில் இருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் அல்லாஹளுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்று தந்திருக்கிறதோ அதே போல அடுத்த சகோதரர்களோடு பிறரோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுடைய உரிமைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக கண்டிப்பாக சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்கள் அதற்றை அவற்றை நாங்கள் விளங்கி வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஒரு முஸ்லிம் உயிர் ஒரு முஸ்லிமுடைய மானம் ஒரு முஸ்லிம் உடைய சகோதரர்களே அது அல்லாஹுல்ல சுலா காபாவை எப்படி சிறப்பாகி வைத்திருக்கிறாரோ அதே போல சிறப்பானது என்பதை நாங்கள் விளங்குகிறோம் ஒரு முஸ்லீம் மானத்தை சகோதரர்களே காரணம் அவருடைய மானத்தை இழிவாக்க முடியாது மானத்தை போக்க முடியாது அவருடைய பொருளை பறிக்க முடியாது அவரை கொலை செய்ய முடியாது அநியாயம் செய்ய முடியாது அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே சகோதரர்களே அருமை நபிஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஒரு புனித காபாவுக்கு முன்னாலே நிற்கிறார் புனித காபாவுக்கு முன்னாலே நின்ற அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் காபாவை பார்த்து வியப்படைந்தவர்களாக பார்த்து சொல்லுகிறார் காபாவுக்கு முன்னால் நின்று ஆச்சரியப்பட்டவர்களாக வேற ராயன் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் மனமாக இருக்கிறாயே நீ எவ்வளவு நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறாயே அல்லாஹ் உன்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆம் உன் அன்பு சகோதரர்களே காபாவுடைய சிறப்பை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அதனால் தான் காபாவை அதை பார்க்க வேண்டும் அதை தவால் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு காண வேண்டும் அல்லாஹு கண்ணியமாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டை வளம் வர வேண்டும் அங்கே செய்ய வேண்டும் அல்லாஹு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ சிறப்பான இடங்களை வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் செலவழிப்பது மட்டுமல்ல ஒரு மாத பயணம் சகோதரர்களே சிறப்பாக வைத்திருக்கிறார் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார் காபாவை பார்ப்பதே ஒரு அமலாக இருக்கிறது அறிஞர்களுடைய கருத்து சகோதரர்களே ஒரு மனிதன் மனதோடு பார்ப்பதற்கொண்டு மாத்திரமே பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அல்லாஹு சாலா எப்படி அதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் அதனால்தான் அருமை நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ஒரு முஸ்லிம் உடைய ஒரு முஹமினுடைய மானம் ஒரு முஸ்லிம் உடைய உயிர் அன்பு சகோதரர்களே ஒரு முஸ்லிமுடைய பொருள் அந்த கண்ணியமானது நபி அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் ஏ காபாவே நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாயே நீ எவ்வளவு சிறப்பாக இருக்கிறாயே உன்னுடைய மனம் என்ன உன்னுடைய கண்ணியம் என்ன என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் மத்சி கா மேலும் தொடர்க ான் என்று நவியா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அன்பு சகோதர்களே அடுத்த முஸ்லிம் மானத்தை போக்குவது சிலருக்கு அது தொழிலாகவே இருக்கிறது ஒரு அடுத்தவர் குறை செய்துவிட்டால் குறையை கண்டுபட்டால் நாலு பேருக்கு முன்னாலே குறையை சொல்லுவது அவர் இப்படி இவர் இப்படி உங்களுக்கு தெரியுமா அவர் சூஃபி மாதிரி இருந்ததுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் அவருடைய அந்தரங்கம் எனக்குத்தான் தெரியும் என்றெல்லாம் பிறரிடத்திலே ஒரு முகம் குறையை சொல்லித் திரிவதை பார்க்கிறோம் ஒரு முகம் என்னுடைய போக்குவதை பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே நாங்கள் எவ்வளவு தூரம் வட்டியை பயப்படுகிறோம் உண்மையிலே வட்டியை பயப்படத்தான் வேண்டும் வட்டியை பயப்படாதவன் அல்லா கடுமையான தண்டனையை ஆக்கி வைத்திருக்கிறான் வட்டி என்பதே சகோதரர்களே அதற்கு தண்டனை மட்டுமல்ல அது இருக்கிற பொருளையும் எடுத்து சென்றுவிடும் ஒரு ஆண் சொல்லுகிறது எம் வட்டியை அழிக்கிறான் சதகாவை வளர்க்கிறான் அன்பு சகோதரர்களே தர்மம் சதக்கா எங்களுடைய பொருளை குறைப்பது போல எங்களுக்கு தெரிகிறது அழித்துவிடும் பாதுகாக்க அன்பு சகோதரர்களே எனவே இவ்வளவு மோசமான வட்டி அதை கடுமையாக வர்ணித்து இருக்கிறது வட்டியோடு சம்பந்த அவர்களுக்கு சொல்லுகிறது எப்படி பேய் பிடித்தவன் சகோதரர்களை அலறி கொண்டு வருவான் என்று சொல்லுகிறது அன்பு சகோதரர்களே இந்த பக்தியை விட கொடிய பாவம் மிக மோசமான ஒரு குற்றம் தான் ஒரு முஸ்லிம் பாலத்தை பங்குப்படுத்துவது முஸ்லி வட்டி எடுக்காமலே மிகப்பெரிய வட்டியிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் நான்கு பேருக்கு மத்தியிலே பிறருடைய குறையை அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அருமை நபிஹி வசல்ல சொல்லுகிறார்கள் அதுவும் வட்டி தான் அதற்கும் தண்டனை இருக்கிறது இன்னொரு முஸ்லிம் மானத்தைது அவரை இது கங்களுக்கு சிலருக்குால அகோதே இன்று அதாவது அருவறுப்பான ஒரு ஊடகமாக சமுதாயத்தில் ஏற்படுத்துகின்ற சமுதாயத்திலே அதாவது மானக்கேடான காரியங்களை பரத்துகிற ஒரு ஊடகமாக விடயங்களை இன்று சகோதரர்களை பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு கண்ணியமான சகோதரர்களே ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிம் உடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் அடுத்த முஸ்லிம் பொருளை பாதுகாக்க வேண்டும் அடுத்த முஸ்லிம் உயிரை பாதுகாக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே அவர்கள் அருமை சகோதரே ஒருவர் குறை செய்வதை நாங்கள் முடிந்த அளவுக்க வேண்டிய அதை மறைக்க வேண்டும் அதை ஊடகத்துக்கு வெளியாகும்றைக்க முடியாது என்ன நினைக்க அவனுடைய பேச்சால் உலகத்திலே ஒரு ஒரு ஒரு முன்னாலே பேசுவது பொலிஸ்காரனை எனக்கு முன்னால் பேச முடியும் என்று நினைக்கிறானா அம்மா கேட்கிறான் நாங்கள் நாளையிலே மனிதனுடைய வாய்க்கு பூட்டு போட்டு விடுவோம் அவனுடைய வாய் பேசாதே இந்த உலகத்திலே வாயினால் பேச வைத்த அல்லாவுக்கு என்னுடைய கைகளை பேச வைக்க முடியாதா என்னுடைய பேச வைக்க முடியாத அவனுடைய கைகளையும் அவனுடைய கால்களையும் நாங்கள் பேச வைப்போம் என்று அல்லாஹுலே சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதரர்களே எனவே யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ சகோதர்களே அல்லாஹ் பகிரங்கடக்கூடிய குறைகள் வெளியாகிற அந்த தியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு அவனுடைய உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய மானத்தை பாதுகாத்தார் உலகத்திலே ஒரு முஸ்லீம் அவருக்கு நாளைய தியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த நபருடைய குறைகளை மறைப்பான் என்றார்கள் அன்பு சகோதரர்களே இன்னொரு ஹபீஸ்லே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நபர் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறார் மை மரணித்த மனிதரை ஒருவர் குளிப்பாட்டுகிறார் அநேகமான இடங்களிலே பார்க்கிறோம் குளிப்பாட்டுகிற என்ன சொல்லுகிறார் தெரியுமா வெளியே வந்து உங்களுக்கு தெரியுமா நான் தான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன் வயிறு இப்படி அதனுடைய சகோதரர்களே சொல்லுகிறார்கள் யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டி குளிப்பாட்டுகிற நேரத்தில் அவர் ஏதாவது ஒரு குறையை கண்டுவிட்டால் யாரிடத்திலும் அந்த குறையை சொல்லவில்லை அவர் மறைத்து விட்டார் அந்த மையத்துடைய குறையை அவர் மறை குறையை <muchas> பெரும் ஒரு பெரியாருடைய ஏதோ ஒரு இஸ்லாமிய சகோதர குறையை மறைத்து விட்டார் மானத்தை பாதுகாத்து விட்டார் என்றால் அல்லா அவர் சகோதரர்களே அல்லா கூலியை கொடுக்க மாட்டார்கள் எனவே அதே போலதான் ஒரு முஸ்லிம் பேசுவது ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி பேசுவதை சகோதர்களே இது ஏன் எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அன்பு சகோதரர்களே எங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போகிறது என்பது நம்முடைய சிறுபிள்ளைக்கும் தெரியும் பகிரங்கமாக நடப்பதால் இன்று வளர்முக அல்லது வல்லரச நாடுகள்ருந்து வெறுப்பான பேசுவதை விரும்ப அதே சகோதரே பற்றி பேசுவது கேட்டார்கள் பாவத்தை உணர்களை மன்னிப்பதற்கு வாய்ப்பு உண்டு விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹுவோடு அவருக்கு இருக்கிற அந்த தொடர்பை வைத்து அவருடைய அம்மா அவரை மன்னிப்பான் ஆனால் யாரை பற்றி நீங்கள் புறம் பேசி மானத்தை போக்கினீர்களோ யாரை பற்றி குறை பேசி அவரிடத்திலே போய் உங்களை ஏனென்றால் சம்பந்தப்பட்டது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய உரிமையை நீங்கள் பாராட்டி விட்டது அன்பு சகோதரர்களே இன்றைய நாகரிக நாடுகள் இன்றைய உலகத்திலே ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுவதை நாங்கள் அன்பு சகோதரர்களே உலகத்தில் ஹியூமன் ரைட்ஸ் உரிமை <muchas> மனிதனுடைய பொருளுக்கு என்ன அந்தஸ்து ஒரு மனிதனுடைய உயிருக்கு என்ன அந்தஸ்து ஒரு மனிதனுடைய சகோதர பொருளுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு முன்பு ஐரோப்பிய நாடுகள் இதை பேசுவதற்கு முன்பு உலகத்திலே முதல் முதலாவதாக மனித உரிமை பற்றி பேசியது இஸ்லாம் தான் சகோதரிகளை அருமை நபி சம்பந்தமாக எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள் ஒரு முகமினுடைய ஒரு முஸ்லிம் மானம் ஒரு முஸ்லிம் பொருள் ஒரு முஸ்லிம் உயிர் விட சிறந்த என்று சொல்வதாக இருந்த உரிமை பற்றி இருக்கிறார் பார்ப்போம் அழகாக ஒரு பாதுகாப்பு ார்கள் எனவேதான் ஒரு முஸ்லிம் உடைய மானத்தை பாதுகாப்பதை அவருடைய பொருளை பாதுகாப்பது மிகப்பெரிய ஒரு சகோதரர்களை ஐபாதத்தாக இருக்கிறார் இன்று எத்தனையோ நமக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே திருட்டு களவு அதிகமாக கொண்டு போவதை பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே அடுத்தவருடைய பொருளை பறிப்பதை கப்பம் எடுப்பது பலாத்காரமாக பறிப்பது இதை சகோதரர்களே இவருடைய அமல்கள் எல்லாம் வீணாக்கப்பட்டு இந்த நபர்கள் எல்லாம் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுக்கு முன்னால் அன்பு சகோதரர்களை பங்களோட்ட போய் நிற்பார்கள் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்பு சோழர்களே உங்களுக்கு தெரியுமா பங்களோட்டுக்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள் ஆம் நம்மிடத்திலும் யாராவது ஒருவர் பங்களோட்டுக்காரன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா கேட்டா நாம என்ன சொல்லுவோம் யாருக்கு பணமும் பொருளும் இருந்து கொடி கட்டி பறந்தார் பணத்திலே இப்போ ஒன்றுமே இல்லை அவருக்கு வாகனமும் இல்ல வீடும் இல்லை அவர்தான் பங்களோட்டுக்காரர் என்று நாம் சொல்லுவோம் இதே பதிலை தான் அன்பு சகோதரே சகாபாக்கள் யாரும் யாருக்கு பணமும் பொருளும் இல்லையோ அவர்தான் பங்கரோத்துக்காரர் என்றார்கள் சகாபாக்கள் உடனே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் சோழர்களை அது அல்ல அது உலகத்திலே ஏற்படுகிற பங்கரோத்து அது பிரச்சனை இல்லை யாராவது கை கொடுப்பாங்க அன்பு சகோதரர்களை நாம யாரும் நாளைய அல்லாக்கு முன்னால் நிலைமையை அடைந்துவிடக் கூடாது அவர்கள் நிறைய நன்மையை நன்மையை கொண்டு வருவார்கள் ஆனால் அன்பு சகோதரர்களே மானத்தை போக்கி இருப்பார்கள் கொலை செய்வதற்கு கன்ற கொடுத்தார்கள் அடுத்தவர்களை கொலை சூழ்ச்சி செய்திருப்பார்கள் இப்படி எனவே சகோதரர்களே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நோன்புடைய தொழுகையினுடைய நன்மைகளை கொண்டு வந்து அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறார் ஆனால் ஒரு அப்பாவி முஸ்லிமுக்கு ஏசி இருப்பார் நாங்கள் பார்க்கிறோமே அவர் பெரிய பலசாலி போலீஸ்காரனும் ஏந்த கையில தான் இருக்கிறான் எல்லா அதிகாரிகளும் ஏந்த கையில தான் இருக்கிறாங்க அவர்களுடைய பொருள்களை அபகரிப்பதும் சிலரை நாங்கள் அன்பு சகோதரர்களே அல்லாஹுடைய நீதிமன்றத்தை அல்லா அகமுல் ஹாக்கி நீதிபதிகளுக்கெல்லாம் மிக சிறந்த நீதிபதி அங்கே அநியாயக்காரனுக்கு இடமே கிடையாது அன்பு சகோதரர்களே அதே வந்திருக்கிறது உலகத்திலே கொம்பு இருக்கிற ஒரு ஆடு கொம்பு இருக்கிற ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை குத்தி வேதனை செய்திருந்தாலும் அல்லா அவனுடைய மிகப்பெரிய நீதிபதியாக அல்லா இருக்கிறான் என்பதை எங்களுக்கு அல்லாஹூ அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் அன்பு சகோதரர்களே அப்பாவி முஸ்லிமுக்கு அடித்து இருப்பார் பொருளை பறித்திருப்பார் அபகரித்திருப்பார் நிலத்தை அபகரிப்பது என்ன கிட்ட யார்தான் எல்லா அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அடுத்தவருடைய காணியிலே ஒரு கைப்பற்றி இருந்தால் ஒருவருக்கு ஒருவருக்கு அடித்து இருப்பார் பொருளை அபகரித்திருப்பார் கொலை செய்திருப்பார் எனவே அல்லாபு செஞ்சிருப்பார் சகோதரே இன்னும் எத்தனையோ நன்மைகள் செய்திருப்பார் அவற்றையெல்லாம் எடுத்து யாருக்கு அநியாயம் செய்தாரோ யாருக்கு இந்த உலகத்தில் அநியாயம் செய்தாரோ அவருக்கு இவருடைய நன்மைகள் எல்லாம் வழங்கப்படும் அவருடைய அநியாயங்கள் முடியவில்லை என்றால் யாரு அநியாயம் செய்யப்பட்டாரோ அவருடைய குற்றங்களை எடுத்து இவர் பேரிலே போட்டு இவரை பார்த்துக் என்பதை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் எங்களுடைய பொறாமை அன்பு சகோதரர்களே பொறாமையின் காரணமாகத்தான் இன்று அதிகமான பெருபாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது சமூகத்தில் அருமை நபி அலஹி வசல்ல அவர்கள் பொறாமையை பெற்று சொல்லுகின்ற பொழுது மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது என்றார்கள் அருமை நபி அலஹி வசல்ல புற்று நோயா அல்லது அல்லது வேற ஏதாவது ஒரு ஆட்கொள்ளி நோயா நபி அவர்கள் கடுமையான நோ என்று எதை சொல்லுகிறார்கள் இந்த அதிசனை அன்பு சகோதரர்களே சோழர்களே உங்களுக்கு முன்னால் இருந்த நோய் ஒன்று மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பொறாமைப்படுவது பொறாமையும் கோபமும் இந்த ரெண்டும் எப்படி தெரியுமோ மார்க்கத்தையே மொட்டை அடித்துவிடும் ஒருவனுடைய தொழுகையை நோன்பை சத்தாத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அவர் ஜீரோவிலே போய் நிற்பார் அன்பு சகோதரர்களே பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம் உள்ளத்திலே பொறாமை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யம் சொல்றது கோபமும் ஒருவரோடு கோபித்துக் கொள்வது கோபித்துக் கொள்ளுவதும் பொறாமையும் அருமை நபி இதை நோய் என்று மட்டும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நல்ல குணம் உள்ளவர்களாக அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படாதவர்களாக புறம் பேசாதவர்களாக அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை போக்குறவர்களாக இருக்கக்கூடாது என்ன சொல்லுகிறார்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் தான் உண்மையான இஸ்லாமியன் ஒரு தெரியுமா சகோதரர்களே தன்னுடைய தன்னுடைய வாயினால் தன்னுடைய கரங்களால் அடுத்தவர்கள் ஈடேட்டம் பெறுகிறவர் தான் உண்மையான முஸ்லீம் என்றார்கள் அருமை நபிஹூ அலஹி வசலம் எனவேதான் அருமை நபி சல்லாஹு அலஹி வசலம் சொல்லுகிறார்கள் யார் ஒரு முஸ்லிமுக்கு நோவினை செய்து விட்டானோ அவன் எனக்கு நோவினை செய்து விட்டான் எனக்கு நோவினை செய்தவன் அல்லாஹுக்கு நோவினை செய்து விட்டான் என்று நபி அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் ஒரு முஸ்லீமுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடையூறார் ஒரு இஸ்லாமியனுக்கு அநியாயம் செய்கிறவனாக சூரியம் செய்கிறவனாக கோள் சொல்லுகிறவனாக புறம் பேசுகிறவனாக காரணம் இல்லாமல் மானத்தை போக்குறவனாக நாம் ஆகிவிடுவோமே ஆனால் அன்பு சகோதரர்களே இவர்கள் தான் அல்லாஹிடத்திலே என்பதை மனதிலே பாட பதிய வேண்டும் எனவே இஸ்லாம் சொல்லி தந்த இந்த நல்ல குணத்தோடு உலகத்திலே வாழ நாம் முயற்சி அத்தகைய நல்ல குணத்தை நாங்கள் பரப்புவோமாக இந்த நாட்டிலும் அன்பு சகோதரர்களே இந்த நல்ல குணம் உள்ளவர்களாக நாங்கள் மாறிவிட்டால் எங்களை சூட உள்ள முஸ்லீம் அல்லாதவர்களும் இஸ்லாத்துக்கு எப்போ வந்து எனவே அன்பு சகோதரர்களை அல்லா நம்ம எங்களது பாவங்களை மன்னித்து பிறரை பற்றி நாங்கள் யாழ்லா புறம் பேசி இருப்போம் இருப்போம் அடுத்தவர்களுடைய உரிமைகளை பாழ்படுத்தி இருப்போம் எங்களை குற்றம் பிடித்து விடாதே அதற்காக எங்களை தண்டித்து விடாதே நாளைய தியாமத்துடைய எ பற்றிய நல்லண்ணத்தை போடுவாயா யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு சரி செய்கிறார்களோ சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களை பார்த்துக் கொள்வாயா தோல்வியை கொடுப்பாயார் அவர்களை அவர்களுடைய சக்திகளை இல்லாமல் ஆக்கிவிடுவாய் அவர்களை செய்வாயாக செய்வாயார் யாழ்ல அவர்களுக்கு ஏற்ற முறையில் சோதனைகளை கொடுப்பாயா யாரு எங்களை பாதுகாப்பாய் உல உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா ஆமீன் அல்மீன்